தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று வீர வாஞ்சிநாதன் அவரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டில் கேரள எல்லையில் உள்ள செங்கோட்டை அளித்த சிங்கம் வீர இவர் புரட்சியக்கமான பாரத சங்கத்தின் தீவிர உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த திருநெல்வேலி கலவரத்தின் போது துணை கலெக்டராக இருந்த ஆங்கிலேயர் ஆஷ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு இளைஞர்கள் மரண மரணமடைந்தனர் கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்து ராஜத்வேஷ வழக்கு தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் முறையே இரண்டு ஆயுள் தாண்டினும் பத்தாண்டு கடுங்காவல் தாண்டினும் வழங்க காரணக்கர்த்தாவாக ஆஷ் துறை இருந்ததையும் பாஞ்சிநாதன் கேள்விப்பட்டார் அதனால் ஆஷ்துறை மீது ஆராதசனமும் விருப்பம் கொண்டார் ஆஷ் துறையை சுட்டு பாடம் புகுட்ட முடிவு வாஞ்சிநாதனுக்கு அதற்கான ஆலோசனையும் வசதியும் வாய்ப்பும் கிடைத்தன அவருக்கு திருமணமாகிய சில தான் ஆகியிருந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜூன் பதினேழில் இருந்து கொடைக்கானலுக்கு செல்லும் ரயிலில் புறப்பட்ட ஆஷ் துறையை மணியாட்சி ரயில்வே சந்திப்பில் வீர வாஞ்சிநாதன் தன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் தப்பிச் செல்ல வழியிருந்தும் தான் பிடிப்பட்டு தன் தோழர்களை காட்டி கொடுக்கும் நிலை நேரக்கூடாது என்பதற்காக அருகில் இருந்த கழிப்பறைக்குள் ஓடி வாய்க்குள் பிஸ்டனை வைத்து தானே சுட்டுக்கொண்டு உயிர் நிறாள் வீர வாஞ்சிநாதன் அவர் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்தது அது ஆஷ்துறையை மாஞ்சிநாதன் சுட்டுக் என்பதை தெல்ல தெளிவாக விளக்கியது அது அவர் அளித்த வர மரண வாக்குமூலமாகவே இருந்தது அந்த வாஞ்சியின் வீரம் முழக்கம் இதுதான் அசோக சக்கரவர்த்தி முடிசூடி அரசாண்ட பாரத மண்ணில் ஐந்தாம் சாட்ச் மன்னன் முடி சுட்டு விழா நடத்துவதற்காக வர இருக்கும் இந்த வேளையில் அவரது ஆட்சியின் சின்னமான நெல்லை மாவட்ட ஆட்சியாளன் கொடுங்கோளன் ஆசை சுட்டு பொசுக்கி பிணமாக்குவேன் புண்ணிய பாரத பூமியை அடக்கி ஆலை என்னும் விளோசர்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்பதை உணர்த்தவே நான் ஆசை சுட்டேன் பாரத அன்னைக்கு என் எளியை காணிக்கையாக என் உயரையும் அர்ப்பணிக்கிறேன் நானே பொறுப்பு அந்த ஐந்தாம் சாட்சி மன்னன் நடமாடும் சின்னமாக இருந்தவனும் எங்கள் தலைவர் பாபு சிதம்பனாரின் சுதேச கப்பல் கம்பெனியை சிதைத்து நீர்வளமாக்கி அழித்தவனும் என்னாரும் தேச பக்தர்களை நெஞ்சிரையில் பூட்டி வேதனையில் மாட்டி செக்கிழுக்க செய்து சிந்தை நோக செய்த செருக்கனும் அரக்கணுமான கலெக்டர் ஆசை சுட்டு மூலம் முடி சுட்டிக்கொள்ள முகமலர்ச்சியோடு வர இருக்கும் இந்திய மக்களின் சார்பில் நான் விடுக்கும் முன்னெச்சரிக்கைத்தான் இந்த செயல் இவ்வாறு வீரபாஞ்சியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது வீர வாஞ்சி நினைவாக அவர் ஆஷ்துறையை சுட்டுக்கொன்ற மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாட்சி என்ற பெயரிட திரு குமரி ஆனந்தன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார் அதற்கெனங்க மணியாச்சி ரயில் நிலம் வாஞ்சி மணியாட்சி ஆயிற்று அதனால் நாம் வாஞ்சிநாதன் அவர்களை வணங்குவோம் அப்படி அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்தரத்தை அனைவரும் பாதுகாப்போம் இந்திய வல்லரசு நாடாக உருவாக அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்